வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் தக்ஷகாண்டம் கந்த விரத படலம் உரை செரி மகவான் செம்மல் உம்பரில் இருப்பயும்பர் முரசெரி தானை வேந்தன் முசுகுந்தன் என்னும் வள்ளல் விரை செறி நீண்டார்லவன் விரதம் போற்றி திரை செறி கடற்பாராண்ட செயல்முறை விளம்பல் உற்றா முந்தொருஞான்று தன்னில் முசுகுந்தன் வசிட்டன் என்னும் அந்தணன் இருக்கை எய்தி அடிமுறை பணிந்து போற்றி கந்தவேல் விரதமெல்லாம் கட்டுரை பெரியோய் என்ன மைந்த நீ கேட்டி என்ன மற்றவை வழாது சொல்வான் எள்ளரும் சிறப்பின் மிக்க எழுவகை வாரம் தன்னுல் வெள்ளி நாள் விரதம் தானே விண்ணவர் உலகம் காத்த வள்ளல் தன் விரதமாகும் மற்றது புரிந்த மேலோர் உள்ள மேல் நினைந்தவெல்லாம் ஒல்லையின் முடியும் அன்றே பகிரதன் என்னும் வேந்தன் படைத்த பாருலகை எல்லாம் கோரன் என்னும் நிருதனங்கொருவன் வவ்வ மகவொடுமனையும் தானும் வனத்திடை வல்லையேகி புகரவன் தனது முன் போய் தன் குறை புகன்று நின்றான் பார்கவன் என்னும் ஆசான் பகீரதன் உரைத்தல் கேளா வேர்க்கரன் மகிழு மாற்றால் வெள்ளி நாள் விரதம் தன்னை நோர்குதி மூன்றியாண்டு நூங்கலுக் கல்லல் செய்த மோர்க்கனும் முடிவன் நீயே முழுதுலகு ஆழ்வை என்றான் நன்றெனவினவி மன்னன் ஞாயிறு முதலாம் நாளில் ஒன்றெனும் வெள்ளி முற்றும் உணவினைத் துறந்து முன்பின் சென்றிடும் இரண்டு நாளும் திவாவினில் அடிசில் மாந்தே இன்று இளதனை நீ மூன்றளவு நோற்றான் நோற்றிடும் அளவில் என் வந்து மாற்றலன் உண்டு வல்லையின் மீண்டு செல்ல போற்றியே பகீரதப் பேர் புரவலன் தன்னூரை ஏற்ற தொல்லரசு பெற்றான் இன்னும் ஓர் விரதம் சொல்வாம் வாரிசமலர் மேல் வந்த நான் முகன் மதலையான நாரத முனிவன் என்போன் நலத்தகு விரதம் மாற்றி ஓரெழு முனிவர் தம்மில் பதமும் மேலாம் சீரொடு சிறப்பும் எய்தச் சிந்தனை செய்தா நன்றே நூற்படு கேள்வி சான்ற நுண்ணிய உணர்வின் மிக்கோன் பார்ப்பதி உதவு முன்னோன் பதமுறை பணிந்து போற்றி ஏற்பொரு எழுவகையோரில் யானே மேற்பட விரதம் ஒன்றை விளம்புதி மேலோ என்றார் முன்னவன் அதனைக் கேளா முழுதருள் புரிந்து நோக்கி அன்னது பெருதி திண்ணம் மாறு மாமுகத்து நம்பி பொன்னடி வழி ஆற்றிப் பொருவில் கார்த்திகை நாள் நோன்பை பன்னிரு வருடம் காறும் பறிவுடன் என்றான் நாரதன் வினவியீது நான் புரிந்திடுவன் என்னா பாருலகதனில் வந்து பரணினாள் அபராணத்தில் ணவு கொண்டே ஒப்பில் கார்த்திகை நாள் தன்னில் வீரவேல் தடக்கை அண்ணல் விரதத்தை விரதத்தைற்றான் தூசொடு கயத்தின் மூழ்கித் துய்ய வெண்கலைகள் சுற்றி ஆசரி நியமமுற்றி ஆன்றமை புலத்தனாகி தேசிகன் தனது பாதம் சென்னி மேற்கொண்டு செவ்வேல் பூசனை புரிந்திட்டான் புராணமும் வினவினால் கடிப்பு நல்லித் தன்னோர் கைகவித்துண்டு முக்கார் படுத்திடுதருப்பை என்னும் பாயலிற்சயனம் செய்து மடக்கொடி மாதர் தம்மை மரலியா மதித்து வள்ளல் அடித்துணையுன்னு அவதியுமுறங்காது அந்த நாள் செல்ல பின்னர் உரோகிணி அடைந்த காலை சந்தியா நியமம் எல்லாம் சடக்கென முடித்துக் கொண்டு கந்தவேல் செம்பொத் தண்டைக்கான் முறை வழிபட்டேத்தி பந்த மாத்தவர்களோடும் பாரணம் மகிழ்ந்து செய்தான் பாரணம் விதையிர் செய்தோன் பகற்பொழுதுரங்குமாயின் ஆரணமரையோர் தம்மில் ஐம்பதிற்ற்தம்மை காரணமின்றி கொன்ற கடும்பழி எய்தும் என்ன நாரதன் மாயம் வல்லோன் இமைத்திலயனம் சற்றும் விழியடும் இமை கூடாமே வையவன் குடப்பால் வீழும் பொழுதுளவிருந்து மற்றைப் புறத்துள செயலும் போற்றி அழிவரு விரதம் இவ்வாறு ஆறிருவருடமாற்றி எழுவகை முனிவோருக்கும் ஏற்றமாம் பதத்தைப் பெற்றான் விரதம் தன்னை மரையோன் நோற்று முந்திய மனுவேயாகி முழுதுலகதனை யாண்ட அந்தணன் ஒருவன் பின்னும் அவ்விரதத்தை போற்றி சிந்தையின் நினைந்தாங்கெய்தி திரிசங்குவாகிவுற்றான் இங்கொரு மன்னன் வேடன் இருவரும் நோற்று வண்மை தாங்கிய அந்திமானே சந்திமான் என்று பேராய் வீங்கு நீர் உடுத்த பாறை மேலை நாட்புறந்தென்ப ஆங்கவர் பின்னால் முத்தி அடைவது தின்னம் அம்மா இப்படியாரல் நாளில் விரதத்தை அல் பின்னோற்று முப்பு வேண்டும் முறைமையை அடைந்த நீரார் மெய்ப்படு தொகையை யாரே விளம்புவர் ஈதேயன்றி ஒப்பரும் விரதம் வேறும் ஒன்றுளது உரைப்ப கேண்மா வெட்படும் அவுணன் தன்னை வீட்டிய தனிவேற் செங்கை அற்புதன் தன்னை போற்றி அமரரும் முனிவர் யாரும் சொற்படுதுலையின் திங்கச் சுக்கில பக்கம் தன்னில் முற்பகலாதியாக மூவிருவைகள் முந்தியவைதி மூவிறு நாளும் காலை அந்த மில் புனலின் மூழ்கி ஆடையோர் இரண்டு தாங்கி சந்தியிற்கடன்கள் செய்து தம்பவிம்பும்பத்தில் கந்தனை முறையே பூசை புரிந்தனர் கங்கு போதில் நிறை தரு கட்டி கூட்டினெய்யினார் சமைக்கப்பட்ட குறை தவிர் மோதகத்தை குமரநாயகர் கருத்தி பிறவுள விதியும் செய்து பிரான் திருப்புகழ்வினாவி உறுப்புனல் சிறிது மாந்தீபித்திருந்தார் மாதோ ஆரணமுனி வருவானோரங்கதன் மற்ற வைகள் சீரணி முருகவேட்கு சிறப்பொடு பூசையாற்றி பாரணம் விதிர் செய்தார் பயிற்றுமிவ்விரதம் தன்னால் தாரணிய உணர்கொண்ட தம்பத தலைமை பெற்றார் என்றிவை குறவன் செப்ப வினவி வினவியந்தாய் நன்றிவை புரிவன் என்னா நனி பெருவேட்கையெய்தி அன்று தொட்டெண்ணில் காலம் அவ்விரதங்களாற்றி குன்றெரி நுதிவேலை என் குறை கழல் உன்னி நோற்ற ஆன காலையில்லாருமாகமுடையமலன் கோணவன் தனக்கருழுவான் மஞ்சை மேல் குண்டு தானை வீரனும் எண்மரும் இலக்கரும் சார வானுளோர்களும் கணங்களும் சூழ்வுற வந்தா வந்து தோன்றலும் மன்னவர் மன்னவன் மகிழ்ந்து கந்தவேளடி பணிந்த நன் கைதொழூவு பரவ அந்த மில் பகல் விரதங்களாற்றினை அதனால் எந்த நல்வரம் வேண்டினை அது புகல் என்றான் என்ற காலையில் முசுமுகமுடையவன் எந்தாய் நன்று பாரலாம் எனது செங்கோலிடையே நடப்பான் வென்றி மொய் பினாதியாம்பீரரை எல்லாம் ஒன்று கேண்மையின் துணை வரா தருதி என்றுத்தார் மன்னன் இவ்வகை வேண்டுகோள் வினபுற வள்ளல் அன்னவாறு உனக்கு உதவுவமென்று அருள் புரிந்து மின்னல் வாட்படை வீரமைம்பன் முதல் விளம்பும் துன்னுதானையன் தலைவரை நோக்கியே சொல்வான் நோற்றல் கூடிய முசுகுந்தன் நும்மினும் எம்பால் ஏற்றமேதகும் அன்பினான் எழுகடற்புவியும் போற்ற வைகுவான் நீ வீர்கள் நாங்கவன் புடைப்போய் ஆற்றல் சான்ற துணைவராயிருத்தி என்றரைந்தான் முழுதருட்புரிதரும் கடவுள் சொல்வினவியே முடிவதில்லா செழுமதித் தன் குடைச் சூர்குல்தனையடும் திரளினேங்கள் பழிபட பானுவின் வழிவரும் சிறுமகன் பாங்கராகி இழி தொழில் புரிகிலோமென மறுத்து உரை செய்தார் யாரும் வீர ஞானநாயகன் அவர் மொழிதனைத் தேர்ந்து நம்முறை மறுத்தீர் ஆனதோற்பான்மையால் நீபிர்மானுடவராய வணி மன்னன் சேனையாகி புறம் போற்றியே பற்பகச் சேர்ந்திரு பின்னர் வானுளோர் புகழவே நோற்று நம் பக்கலில் வருதிர் என்றா ஐயன் வாய் மொழியினால் வீரமொயம்புடையவனாதியானோர் மையல் மானுடவராய்த் தொல்லை உடையதோர் வன்மை நீங்கி மெய்யலாம்பியர் உறப்பதை பதைத்து ஏங்கியே விழுமமிக்கு பொய்யரேம் பிழை பொறுத்து அருடியால் என்று பொன்னடி பணிந்தார் கமலமார் செய்ய சேவடியின் மேற்றாழ்ந்து கை தொழுது போற்றி குமரவேல் விடை தனை பெற்று மாணவரலாங்கொற்ற மன்னன் தமர்களாய் ஒழுகினார் நேமியம் படையுடைத் தரும மூர்த்தி அமரர்கோ நிழவலாயாங்கவன் பின்செலும் அமைதியே போயதோற்காலையின் முசுமுகத்திரையவன் நாடல் வேர்க்கை நாயகன் பொற்பதம் வந்தியான்பனல்லருள் புரிந்தே பாய பொன் சுடர்மணி தோகயம் புறவியும் படைகளாகும் மாயிரும் பூதரும் தானும் மண் நிலைதனில் மறைதல் உற்றா மறைந்தனன் குமரன் ஏகமன்னவன் மகிழ்ச்சி கொண்டு சிறந்திடு கருவூர் என்னும் திருநகர் அரசின் மேவி அறந்தருமாட வீதியளப்பில புரிவித்தாங்கே நிறைந்திடு வீரர் தம்மை நிலை பெற ஆயவர் தங்கட்கெல்லாம் அரும் பெறல்லாக்கமுள்ள தேயமும் கரி தேர்வாசித்திரள்களும் வரிசை முற்றும் தூயபல் சனங்களாகும் தொகுதியும் உதவித் தண்ட நாயக முதல்வராக நல்கின ஞால மந்தன் அன்னதோர்காலம் தன்னில்லரம்பயரவனியாளும் மன்னவர் தம்பால் தோன்றி வளர்தலும் வாகை மொயம்பின் முன்னவன் முதலோற்கெல்லாம் முசுகுந்த வேந்த நந்த கன்னியர்தம்மை கூவி கடிமணம் இயற்றுவித்தான் அந்தமில்வன்மை சான்றாடலம் புயத்தோன் புட்பகந்தி என்றுரை பெற்றுள்ள கன்னிகை தன்னை வேட்டு சிந்தையின் மகிழ்வால் சேர்ந்து சித்திரவல்லி என்னும் பைந்தொடி தன்னை அன்பால் பயந்தனன் பதுமமின் போல் அத்தகு பொழுதில் பின்னையனகனேசனகன் என்னும் புத்திர்தம்மை நல்கிப் புவனியாள் முசுகுந்தற்கு சித்திரவல்லி என்னும் சீர்கிழ புதல் வி தன்னை நெய்தகுதுவை நீரால் விதிமுறை வழாமல் ஏதான் ஏனைய வீரர் தாமும் இயல் புலிவழாமல் வேட்ட தேனிபர் குழலாரோடும் சிறந்தையில் வாழ்க்கை போற்றி பானலங்குதலை செவ்வாய் பாலரை நீலவேர்கண் மானனை யாரை நல்கி மனு குலத்து ஒன்றியுற்றார் சித்திரவல்லி என்னும் சீருடைச் செல்வி ஆங்கோர் தத்தையை வளர்த்தலோடும் தண்டகத் தருமந்தேவி அத்தனி கிளியை அங்கவன் தூதர் போந்து கைத்தலத்ததனை பற்றிக் கடிதனில் கொடுப்போய் அவ்வழி கிள்ளை காணாழாயிழை அயர்தலோடும் எவ்வழி போயிற்றோவென்று இறையவன் உலகின் நாடி மைவழிகின்ற மேனி மரளிதன் துணைவியானாள் கை வழி அமரும் தன்மை கதும் என உணர்ந்தா நன்றே கூதலம் புரந்த செங்கோல் புரவலன் வீர மொயம்பன் ஆதியர் தம்மை கூவி அங்கனம் தூண்ட நோர் ஏத கரி தேர்வாசி எல்லையின் மரவர் சுற்ற மேதியம் கடவுள் மூதூர் விரைந்து போய் வளைந்து கொண்ட தன்னகர் வளைதலோடும் தருமன் வந்தேற்ற காலை அன்னவனு போர் செய்தே தொலைச்சி அம்பொன் வந்த தன்னை வாங்கினர் மீண்டு தங்கள் மின்னுள மகிழனல் இவேந்தற்கு விஷயம் செய்தார் சித்திரவல்லி பின்னர் சீர்கெழுசூல் கொண்டு மெய்த்தகு பலங்காய் வேண்டி வேண்டி நள் வினவலோடு முத்தணியலங்கள் திண்டோல் முசுகுந்தனது கொண்டேக அத்திருமலை நன்னாட்டுக் களப்பிலோர் தம்மை வித்தான் மஞ்சு சூழ்மலை நாடுள்ளார் மன்னவர் மன்னன் நாணை ஆடலம் மாடலம் புயனுமேனை செஞ்சிலை வீரர் தாமும் சென்றனர் அந்நாட்டுள்ள வெஞ்சுர மீறொன்பானும் வென்றொரு பகலின் மீண்டார் பூண்டிடு கழற்கால் வீரர் பொற்புறு புதல்வியானாள் வேண்டிய தீய பைங்காய்வியத்தக நல் இப்பின்னர் தரணியெல்லாம் ஏகியே திரை கொண்டெங்கும் ஆண்டைய மன்னன் கோலும் ஆணையும் நடக்க செய்தார் கருமுதிகின்ற காமர் கற்பகவல்லிய நாள் எரி கிளரங்கி வன்மன் என்பதோர்குமரன் தன்னை அரியதூர்த்தவத்தின் சீரால் அளித்த நல்லதனைக் கண்டு பெது உளமகிழ்ந்து மன்னன் பேரரசாட்சி செய்தான் அன்ன காலையில் வலாசுரன் என்பதோர் அவுணன் பன்னெடும் பெரும் சேனையும் தானுமாய்ப்படர்ந்து பொன்னி நாட்டினைச் சுற்றியே அடர்த்தலும் புலவோர் மன்னர் மன்னவன் அவனுடன் சில பகல் மலைந்தான் நிருதர் போற்றிய பலாசுரன் தன்னொடு நேர்ந்து பொருதுவென்றிலால் பூதலம் புறக்கும் குருதி வேட்படை முசுகுந்தமன் நனை கூவி வருதி என்றொரு தூதனை விடுத்தனன் மகவான் ஏய தூதுவன் இருநிலம் புக்கனன் இமையோர் நாயகன் பணி உரைத்தலும் நன்றென வினவி மாயிருந்திரள் வீரத்தம் படையொடும் வான்மேற் போயினான் பெறும் புகழோ போன மன்னவன் புரந்தரன் பொன்னடி வணங்கி தானே விண்ணவர் கதிப நாம் தலைமையை தாங்கி மானினங்கள் மேல் மடங்கள் சென்றென்ன வல்லவுனர் சேனையங்கடல் யாவையும் இமைப்பினில் செருத்தான் சுற்று நிற்புறும் சூழ் பெறும் பௌவம் வற்றுகின்றொழிவலாசுரன் தன்னொடுமகவான் செற்ற நீரொடு சிலபகல் நின்று போர் செய்து கொற்றமார்குலிசத்தினால் அவனுயிர் குடித்தான் மண்ணு தொல்புகள் வலனுயிர் கோரலால் வலாரி என்னவோர் பெயர் பெற்ற நன் வாகையும் எய்தே கொன்னுனைப்படை முசுகுந்த வேந்தனைக் கொண்டு பொன்னகத் திருக்கோயிலில் புரந்தரன் புகுந்த மாற்றலர் தம்பலி கடந்தனை ககனவேந்த நாக்கினை வீரமும் வேதகு புகழும் ஈந்தனக்கு நற்றுனைவனுமாயினை இதனால் ஆந்தரங்கமான் சுற்றம் நீ அல்லையோ வென்றான் என்று மன்னனை நோக்கியே முகமண்கள் இயம்பி குன்றுபோல் உயர்த்தன் பெரும் கோயிலுள் கொடுபோய் மன்றல் மான் மணிக்கலை புனைந்து சென்றுமால் தொழும் தேவனை பூசனை செய்தான் எயிலை அங்கேட்டிய கண்ணுதல் இமயமயிலும் மைந்தனும் ஒரு புடை மகிழ்வுடன் மேவ கயிலையின் கணே அமர்தல் போல் இருத்தலும் கண்டான் பயிலும் அன்புடை மன்னவன் பரவசமான ஆடினான் தொழுதேத்தினான் அடிகளை முடிமேச்சூடினான் குளமுருகினான் துள்ளினான் சுருதி பாடினான் கரம் கொட்டினான் பகருணாயு வகை கூடினான் மொழி குழறினான் பொடிப்பு மேய் கொண்டான் சிறந்த வெள்ளியங்கிரியின் மேற்கண்ணுதெல்வன் உறைந்த இப்பெரும் கோலத்தைக் கண்டு கண்டுளத்தே நிறைந்த மாமகிழ் வெய்தியே இருந்தன நெடுநாள் மரந்தனன் கொலோ நான் மயங்கியே என்றான் கோவிலாமலே ஒரு பொருள் போற்றுவான் உன்னி மேவுகின்றவன் அவசமாய் விழிதுயின்றது போல் மாவின் மாமுகம் வாங்கியும் மயங்கிய மன்னன் தேவதேவனை நோக்கியே தொழுது இவை செப்பும் ஏகனே போற்றி ஈசனே போற்றியம்மை பாகனே போற்றி மேலாம் பரம் சுடர் உருவே போற்றி மேகமார்களே போற்றி விடைமிசை வருவாய் போற்றி மோகமார்த்தக்கன் வேள்வி முடித்திடு முதல்வா போகோற்றி அம்புயாசனன் மாலின்னும் அளப்பரும் திறத்தாய்போற்றி நம்பனே போற்றி எங்கள் நாதனே போற்றி கோதில் செம்பனே மணியே போற்றி சிவபெருமானே போற்றி எம்பிரான் போற்றி முக்கண் இறைவனே போற்றி போற்றி பொங்கராவணிகளாகப் புனை தரு புனிதா போற்றி அங்கராகத்திற்பூதி அணிந்திடும் மாதி போற்றி வெங்கராசலத்தின் வன் தோல்வியன் புயம் போர்த்தாய்ப் போற்றி சங்கரா பரமா போற்றி தானுவே போற்றி போற்றி முன்னெனும் பொருக்கெல்லாம் முன்னவா போற்றி முப்பால் மண்ணுயிர்குயிரே போற்றி மறைகளின் முடிவே போற்றி என்னை முன் வலிந்தாட்கொண்டே இரு நிலம் விடுத்தாய்ப் போற்றி நின்னுறு காட்டி என்னை நினைப்பித்தனித்தா போற்றி எவ்வவர் தம்மை ஏனும் யாவரே எனினும் போற்றின் அவ்வவர் இடமாக்கொண்டே அவர் கருள் தருவாய் போற்றி மெய்வரு தெளிவில் உன்னை வெளிப்பட உணர்ந்துள்ளோர்க்கு தெய்வத போக முத்தி சிறப்பு தருவாய் போற்றி அம்புயமலர் மேலண்ணச் சுச்சுதனாதிவானோர் தம்பதம் எமக்கு நல்கும் தற்பரா என்றே யாரும் நம்புரு பொருட்டால் வேதம் நவின்றி அடைந்தோர்க்கெல்லா உம்பர்தம் பதமும் ஈயும் உலகுடை முதல்வா போற்றி உரைத்தரும் அமரர் யாரும் உழையராய்ச்சூழாப்பன் மறைப்பையில் பெரியோரு வழிபட இருந்தாய்ப் போற்றி அறுவகை ஐந்தும் ஆறுமாகியவரை பின் மேலாம் இறைவனே போற்றி போற்றி பிழைப் பொருத்தி என்றான் இவை முசுகுந்தன் கூறையம்பிரான் கருணை செய்தே அவன் முகம் தன்னை நோக்கி ஆழியான் அளப்பில் காலம் உவகையால் வழிபாடாற்றி உம்பற்கோன் இடத்தில் வைத்தான் புவித நிற்கொடு போய் நம்மை பூசனை புரிதீ என்றான் முக்கண் மூர்த்தி இந்திரன் கேளா வண்ணம் நந்தருள் புரிதலோடும் நனி பெருமகிழ்ச்சியெய்தி உன் திருவுளமீதாயின் விய்ந்த அடியேன் என்ன வென்றிகொள் மன்னர் மன்னன் விம்மிதனாகி உற்ற இந்திரன் அமலன் பூசை இவ்வழி முடித்த பின்னர் செந்தழல் ஓம்பி ஏனைச் புரிந்து வேறோர் மந்திரம் புகுந்து தேனு வருகன வல்லை கூவிந்திரல் மன்னர் கண்ணாள் விருந்து செய்வித்தா நன்றே விருந்து செய்வித்த பின்னர் வி சித்திரக்கலையும் போணும் தெரிந்திடுமணியும் ஒத்தும் தெய்வதப்படையும் மற்றும் பரிந்துடன் உதவி என்னும் வேண்டுவ பகர்தி என்ன புரந்தரன் அருளலோடும் புரவலன் இதனை சொல்வான் ஏவரும் தெரிதல் தேற்றாதிருந்திடும் இமையா முக்கட் பாவையோர்பாகன் தன்னைப் பறிவொடு கொடுத்தியய்ய பூவுலகதனின் யான் போய்ப் பூசனை புரிதற்கென்ன தேவர்கள் முதல்வன் கேளாயினை என செப்பலுற்றான் உந்தியால் உலகைத் தந்த ஒரு தனி முதல்வன் முன்னம் மைந்தர்தாம் இன்மையாலே மண்ணுய்த் தொகுதிக்கெல்லாம் தந்தையாயிருந்த தங்கோன் சரணமே அரணமென்னா சிந்தை செய்தூழி காலம் செய்தவம் இயற்றியிட்ட தவமுழந்திருந்த காலை சாரத புணரி சுற்ற கவுரியும் தானும் ஐயன் கருணையால் வந்து தோன்ற புவிதனை அளந்தமாயோன் பொள்ளென எழுந்து போற்றி சிவனடி வணக்கம் செய்து செங்கையால் தொழுது நின்ற மாதொரு பாகன் மகிழ்ந்தருள் செய்து நீ தவமாற்றி நெடும் நின்றாய் ஏதிவன் வேண்டும் இயம்புதி என்ன சீதரன் இன்னன செப்புதல் உற்றான் அந்த மில்லாயுவும் ஆறுயிர் காப்பும் செந்திருவோடுரை செல்வமும் ஈந்தாய் மைந்த நிலாமல் வருந்தினன் எந்தாய் தந்தருளாய்த்தமியேற்கினி என்றான் குன்றினை செப்ப நன்றெனவே நகையானவை ஒன்றொரு செம்மலுனக்குதவுற்றாம் செய்தனன் யாரினும் மேலோன் கழகிசை போற்று கருங்கடல் வண்ணன் முழுதுலகி இன்றிடு முற்றிழை பாதம் தொழுதிலன் நின்று துதித்திலன் நண்பால் நீரின் வணங்கிலன் மாதோ முறையினால் தனக்கிளையவளென்றே முன்னி நன் கொலோ மூலமும் நடுவும் இறுதியும் இலாப்பரமனுக்கெம்போல் இவளுமோர் சக்தியென நினைந்தனோ மறுவிலாமலை மகளென உளத்தே மதித்த நன் கொலோமாயவன் கருத்தை அருகிலே உமையம்மை பார்த்திறிதும் அன்பு செய்திலன் முன்பு செய்வினையாள் ஆன்ற ஐம்புலன் ஒரு வழிப்படுத்தி ஆர்வம் வேரறுத்து ஐயம் ஒன்றின்றி ஊந்திரி திடினும் நிலை திரியா உண்மையே பிடித்துலகங்கண் முழுதும் ஈன்ற வெம்பெருமாட்டியை நீக்கி எம்பிரானையே வழிபடும் இயற்கை மூன்று தாளுடை ஒருவனுக்கல்லால் ஏனையோர்களால் முடியுமோ முடியா அன்ன காலையில் எம்பெருமாட்டி ஆழியம் படை அண்ணலை நோக்கி என்னை நீ இவன் அவமதித்தனையால் எம்பிரார்க்கு நீ அன்புளன் அன்றால் முன்ன நீ பெருமதலையும் ஐயன் முனிவின் ஒல்லையின் முடிந்திட என் பன்னருங் கொடுமொழிதனை எம்பிப் பராபரந்தனை நோக்கியே பகர்வா ஆனதோற்பர பிரமமும் யானே அல்லதில்லை என்றறிவிழா பேதை மானுடப் பெறும் பசுக்களை எல்லாம் மருட்டியே திரிவஞ்சகன் முன்னம் ஞான நீரினால் அறிவினாலன்றி நணுகுராதனி அணுகி நிற்பதுவோ ஊனுலாவிய உயிரினுக்குயிராம் ஒருவ செல்லுதும் வருகென உரைத்தாள் இன்னவாறு உரை தெம்பெருமாட்டி எம்பிராந்தனை கொண்டு போமளவில் அன்ன தன்மை கண்ட சுதக்கடவுள் அலக்கண் எய்தியே அச்சமுற்று அயர்ந்து தன்னுளம் தடுமாறிமை பனித்து தளர்ந்து நேமியன் தன் கரைக் கணித்தாய் மண்ணு பல் பொருட்கலந்தனை கவிழ்த்த வணிகனாமென வருந்தினம் மாதோ அம்மை தன் பொருட்டால் இடையூறு இங்கடைந்ததென்று மாலகந்தனில் உன்னி எம்மையாளுடைய இறைய வந்தனையும் இறைவி தன்னையும் இளங்குமரனையும் மெய்மை சேர்படிவாக ஆங்கு அமைத்து வேதவாகம விதிமுறை வழாமற் பொய்மை அன்பினால் பூசை பின்னரும் வருந்தியே நோற்றான் அனைய தன்மையால் ஆண்டு பல்லாயிர கோடி புரிதனாகியே நோற்றனன் அது கண்டு புழுங்கி முனிவராயுளோர் இன்னமும் வருகிலன் முதல்வன் இனியரும் தவம் செய்பவர் இல்லையால் என்றார் அந்த வெள்ளையில் சக்தியும் சிவமுமாயனைத்தும் வந்திடும் பரிசளித்தவர் இருவரும் வரலும் சிந்தையின் மகிழ்வைதியே அம்மை சேபடியின் முந்தியோடியே வணங்கி நன்முழுதொருங்கு உணர்ந்தோன் இறைவி தாழ் மலர்ப்பணிந்த பின் எம்பிரான் பதமும் முறையினால் பணிந்திருவர் தன் சீர்த்திகள் முழுதும் மறையின் வாய்மையால் பன்முறையால் வழுத்துதலும் நிறையும் நல்லருள் புரிந்தனன் தனக்கு நேரிலாதான் மாதுனி இவர் கருள் புரிய நம்மாது சீதரன் தனை நோக்கியே நம் பெறும் தேவன் ஓதும் வாய்மையும் யான் முனிந்துரைத்திடும் உரையும் பேதியாவினி அவரே அன்னவைப் பெயர்ப்பார் எங்கள் நாயகன் விழிப்புழியங்கியால் இறந்து துங்கமேன்மை பின் முறை முன்பு போல் தோன்றி உங்குன் மாமகன் இருக்கவென்று உரைத்தனள் உமையாள் அங்கதாக வென்றருளியே மறைந்த அம்மை தன்னுடன் எம்பிரான் மறைதலும் மண்ணல் விம்மிதத்தொடு தன்பதி புகுந்து வீட்டிருப்ப மைமலிந்திடுமேயுடை காமவேழ்வாராயினக்கடிதுதிதிதிதித்தனன் அவன் மனத்திடையே பந்திடும் காமவேல் வடிவுடை காளையாய் கந்தமார்பூங்கணை கந்தல் விற்கை கொடே மைந்தரானோர்களும் மாதரும் காமமேற் புந்தி வைத்திடும் வகை போர் புரிந்து உலவி தன்னிழற்குடை என சசிபடைத்துடையவன் எண்ண மற்றொரு பகல் யார்க்கு மேலாகிய கண்ணுதற்பகவன் மேற்கனை மலர் சிதறியே துண்ணென துகளதாய்த் தொலைதலுற்றானோ பூழியாய் மாண்டுழான் பொருவிலா நல்லருள் ஆழியான் ஆணையால் அருவொடே உருவமாய் வாழி சேர்த்தொல்லை நாள் வளனொடு மன்னினான் சூழிமால் கிரிதரும் தோகையில் சொல் தவறுமோ நிற்பமற்றித்திறம் நேமியான் முன்னினாள் அற்புடன் வழிபடும் அமலையைக் தற்பற கடவுளை தனது மார்பிற்கொடே பற்பகல் பணியின் மேல் பார்க்கடல் துஞ்சினான் நீடவே துயிலுமால் நெட்டுயிர்பசைவினால் பீடுசேனாகனை பேருயிர்பசைவினால் பாடுசூழ் தெண்டிரை பார்க்கடல் அசைவினால் ஆடியே வைகினார் அழகிலா ஆடலா அன்னதோரமைதியில் ஹசுர சேனைக்கெலாம் மன்ன நாய்வுற்றுளான்வார்கலி என்பவன் என்னைவானவரொடும் ஈடழித்தமர்தனில் முன்னை நாள்வென்றனன் முடிவிலா மொயம்பினால் அத்திரம் கண்டு நான் அமரரோடேகியே பத்து நூற்று தலை பாந்தள் மேல் துயில் கொழும் சுத்தனைப் போற்றியே தொழுது வாற்கலியினால் எய்த்தனம் காத்தியால் எம்மை நீ என்றனன் நஞ்சு பில்கைருடை நாக மாம்பி மேல் துஞ்சும் வால் அருவி நான் துயிலை விட்டே எழியே அஞ்சலிர் உங்களுக்கு கல்லலே ஆற்றிய வஞ்சனார் உயிர்த்தனை வல்லை உண்டிடுதுமால் என்று தன் கையமை தேழொடேழுலகம் உண்டு அன்றொராலையின் மேல் அரிதுயில் மேவிய மன்றலம் தன் துழாய் மாலை சூழ்மௌலியான் ஒன்று பேரன்பினால் ஒன்றென குறை செய்தான் பார்த்தியாலனதெனும் பைம்பொன்மார்பை மூர்த்தியாய் வைகிய முதல்வியை குமரனை தீர்த்தனை தீவினை ஆர்த்தி நீங்குதியருளினான் அன்னவாரருள் செய்தே அனையர் மூவோரையும் பொன்னுலா மார்பினும் பொள்ளன வாங்கியே தாகிய கரத்தீந்தனன் ஈதலும் சென்னிமேல் தாங்கி நேன் மாத்தவத்தின்மையால் அங்கதற்பின் முறையாக அச்சுதன் பார்க்கடல்லகன்று நங்குழுவெலாம் சூழனாவலன் தீபகத்தணுகி எங்கள் பிரான் அருள் நடம் செய்யல்ல இலாத்தில்லை தனில் துங்கமணிமன்று தனை தொழுது பரவசமான செல்லறிய பரவசமாய்த்திருமுன்னே விழுந்திரஞ்சி தொல்லை தனில் அறிவிழந்து துணை விழிகள் புனல் பெருக பல்லுயிர்க்கும் உயிராகும் பரமசிவ பூரணத்தின் எல்லைத்தனில் புக்கழுந்தி எழுந்திலன் ஈரிரு திங்கள் இத்திரத்தால் அவசமதாயிரு நடுவுமிலா அத்தனது திருவடி கீழடங்கியே ஆணையினால் மெய்த்துரியம் கடந்த உயிர் மீண்டு சாக்கிரத்தடைய தத்துவமே யுணர்ச்சியெலாம் தலை தலை வந்து ஏண்டினவா கண் துயில்வான் எழுந்ததனக்கதுமெனமாயோ நெழுந்து புண்டரிகப்பதம் தொழுது போற்றி செய்து புரத்தேகி தெண்டை சூழ் புவிக்கரசு செலுத்திய வார்கலியுடனே மண்டு பெரும் சமர் செய்து வல்லை தனில் வார்கலிதன் உயிருண்டு வாகை புனைந்தே திருமால் சீர்கருணை நெறியதனால் தேவருக்கும் என்றனக்கும் ஏற்கும் வகை விடை உதவியும் எனவே மறைந்தேகி பார்க்கடலில் பணியனை மேல் பண்டு போல் கண் வளர்ந்த தேவற்குழாத்தொடு மீண்டு சிறந்திடும் இத்துறக்கத்தில் ஆவலுடன் வந்தேயான் அன்று முதல் இன்றளவும் பூவை நிறம் கொண்ட புத்தேல் பொன்மார் வெல்வீற்றிருந்த மூவரையும் அருட்சித்தேன் முதுமறை நூல் விதிமுறைய மன்னர்க்கு மன்னவனி வழிபடுதல் காரணமா தன் ஒப்பில் ஆதாரைத் தருகின்றாய் தந்திடுவது என் நிச்சயன்றே மாலிசை பின்னைத் தந்திடுவனெனப் பெருந்தகையோன் பேசினால் பேசுதலும் முசுகுந்தன் பெயர்ந்து பார்க்கடல போய் கேசவனை அடிவணங்கிட்டி நின்று வேண்டுதலும் வாசவம் தன்னிடம் தன்னில் வைத்திடும் நம் உயிர் குயிரை பூசனை செய்டுப்போந்து பூதலத்தினிடையே என்றான் நன்றெனவே செய்பு கொண்டு நாரணனை விடை கொண்டு சென்று புறந்தரற் குறைப்ப சிந்தை தளர்ந்தே இறங்கி அன்றுதனை ஈன்ற தனிப்புனிற்றாவை அகழுவதோர் கன்றெனவே நனி புலம்பி ஒரு சூழ்ச்சி கருதினால் தேவர் பிரான் அவ்வளவில் தெய்வ தக்கம் செயலான் மூவடிவும் மூவிரண்டு முறை வேறு வேறாக ஏவர்களும் வியப்பெய்தை இமைப்பின் முனம் அமைப்பித்து காவலன் கைதனிற்கொடுப்ப கைதவம் என்றறிந்தனே ஆதியில் விண்ணவர் தச்சன் அமைத்திடுமோ விருவடிவும் பூதல மன்னவன் வாங்கிப் புதல்வனொடும் கௌரியொடும் வீதி விடங்கப் பெருமான் வேவியதாம் என இருந்தும் ஏது முறையா நெறியால் இவர் அவர் அன்று என மொழிந்தான் துங்கமுருமுசுகுந்தன் சொல்வி நவிச்சுடராழிப் புங்கவந்தன் மார்பமெனும் பொன்னு செல்லாட்டுகந்து மங்கையொடும் குமரனொடும் மகிழ்ச்சியொடும் வீற்றிருந்த எங்கள் பிரான் தனை கொடுவந்தி வராமோ என்றனே இந்திரன் இவ்வாறுரைப்பயிமையாமுக்கட்பகவன் முந்துதிரல் முசுகுந்தன் முகநோக்கினின் பாலில் வந்தனமால் எம்மை இனி மாநிலத்திற்கொடுபோந்து புந்தி மகிழ்வால் பூசை புரிவாய் என்று அருள் செய்தான் கூழிநாயகன் மகவான் புணராமேயிஃ துரைப்ப கேழிலா பேருவகை கிடைத்த நிது பணிந்தேத்தி ஆழியான் பூசனை கொண்டு அமர்ந்தவரா மாமிவரை வாழியாய்த் தருகவென வாங்கி நன் மன்னவர் மன்னன் வாங்கிய பின் இமையவர்கோன் மன்னவனை முக நோக்கி வரை அறுவருடும் இரு நிலத்தினிழை கொடுப்போய் பூங்கமலாலய முதலாப் புகழ்கின்ற தலம் தன்னில் தீங்கரவே வழிபாடு விடை கொடுத்தான் நன்றெனவே விடை கொண்டு நா நிலத்தினடை இழிந்து தென் திசையாரூர் தன்னில் சிவனுரை பூங்கோயில் புக்கு மன்றல் கமல் தண்டுளவோன் வழிபட வீற்றிருந்தோரை வென்றியறியணை மீதில் விதிமுறையால் தாபித்த கடநாகை நள்ளாறு காராயல் கோளறியூர் மடனாக முத்தீனும் வாய்மியூர் மறைக்கானம் உடனாகும் தலம் ஆரில் ஓராறு வடிவு கொண்ட படநாக மதிவேணிப் பரம் சுடரை அமர்வித்தான் இப்படியே ஒரு பகலில் எழுவரையும் தாபித்து மெய்ப்பறிவில் வழிபாடு விதிமுறையால் புரிவித்து செப்பரிய புகழாரூர்தேவனுக்கு விழா செய்வான் முப்புவனங்களும் போற்றும் முசுகுந்தன் முன்னினால் அந்நாளில் இமையவர்கோ நருச்சனை செய் பரம்பொருளை கொன்னார் வேல் மன்னவன் கை கொடுத்ததொரு கொடும்பவத்தால் பொன்னாட்டின் திருவிழந்து புலையுருவன் தனை தாங்கி கை நாகமி செய்யூர்ந்து கமலை எனும் பதீ அடைந்தான் ஆரூரின் மேவிய பின்னமலன் விழாப் போற்றுதற்கு பாரூரும் திரையூரும் பல ஊரும் முரச மதக்களிற் பின்றிரும் செம்பொன்மதிமலாழும் புங்கமனார் கண்ணதற்பின் ஓங்கு திருவிழா நடத்தி ஒழிந்த பதிப்பண்ணவர்க்கும் ஆங்கது போல் நிகழ்வித்தே அந்த மில் சீர் முசுகுந்தன் பாங்கில் வரும் வீரருடன் புறந்திருந்த ஆண்டு பல பதியில் அமலன் விழா சேவித்து காண்தகைய தவம் புரிந்து கடைஞர் வடிவினை நீங்கி தோண்தகைய தோள் மகவான் தொல்லுருவம் தனைப் பெற்று மீண்டு சுரற் பதி புகுந்து விபவமுடன் வீட்டிருந்தா பின்னவர்கோநேகிய பின்பிரவு புகழ்கருவூரில் எண்ணறிய பலகாலம் இரையரசு செலுத்திய பின் மண்ணுலகம் புறக்கங்கி வண்மனுக்கு முடிசூடி துண்ணனவே நோற்றிருந்து தொல்கையிலை தனே அடைந்தான் துங்கமிகு முசுகுந்தன் தொல்கையிலேயடைந்த பின்னர் எங்கள் விரல் மொயம்பினும் இலக்கருடன் எண்மர்களும் தங்கள் சிராத்தமை விழித்து தத்தம் அது சிறப்பு நல்கி அங்கி வன்மன் பாலிருத்தி அரியதவம் மாற்றினரே மாதவம் எண்ணிலையற்றி தன்மையை நீங்கி ஆதிதனில் அடலை அருள்முறையால் அனைவர்களும் மேதகு சீர்கந்தகிரி விரைந்தேகிவேற்கடவுள் பாதமலர் பாதமலர்பணிந்தே திப்பத்திமை செய்து உற்றனரா ஆகையால் அயனரியாருமறை மூலம் தெரிந்த ஏகநாயகன் விரதம் எவரேனும் போற்றியில் ஓகையால் நினைந்த வெளாம் ஒல்லை தனில் மகமேல் இமையவரும் வந்தவரை வணங்குவரே